வணக்கம் நேயர்கிலி நன்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இந்திய எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பல்கேரியாவில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் முதல் தடவையாக சார்லஸ் கிங்ஸ்போர்ட் ஸ்மித் என்பவர் விமானத்தில் கடந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வால்ட் டிஸ்னியின் டொனால்டு டக் காமிக்ஸ் புத்தகம் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வடமேற்கு சீனாவில் ஜப்பானியர்களின் ஆக்கிரமிப்பை சீன குடியரசு அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பூமி போன் அடுல்யா டேஜ் தாய்லாந்தின் அரசராக முடிசூடினார் நவீன உலகில் அதிக காலம் அரசராக பதவி வகித்தவர் இவர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராணி எலிசபெத் அவர்கள் லண்டன் கேட்விச் விமான நிலையத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு யூ எஸ் எஸ் ஜார்ஜ் வாஷிங்டன் எனும் அணுசக்தியால் இயங்கக்கூடிய ஏவுகணை தாங்கி கப்பல் முதல் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கிரண் பேடி இந்தியாவின் முதல் பெண் இந்திய காவல்துறை அதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்ட்ரூ சைமன்ஸ் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பேஜா ஸ்டொய்கோவிக் செர்பிய கூடைப்பந்து ஆட்டக்காரர் இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் அறுபத்தி எட்டாம் ஆண்டு நீரோ ரோம பேரரசர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் ஆண்டு சார்லஸ் டிகின்ஸ் ஆங்கில எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆனந்தா மஹிடோல் எட்டாவது ராமா இவர் தாய்லாந்தின் மன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மிகுவேல் ஆஸ்டூரியாஸ் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜ் பிடில்ஸ் இவரும் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் டின்பெர்ஜன் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வில்லியம் கேரி பைபிளை பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்துவார் இவர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களை